நற்றினை நேயர்களுக்கு வணக்கம் தினமற்பளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலமையிலு மூல நோயை சரி செய்யக்கூடிய எளிய கை மருத்துவம் என்னன்னு பார்ப்போம் கிடைச்சதுன்னா அதை வாங்கி கரை நீக்கிட்டு காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடையில பிரண்டை சூரணம் கிடைக்கும் அதை வாங்கியும் நம்ம பயன்படுத்திக்கலாம் பிரண்டை சூரணம் ஒரு தேக்கரண்டு எடுத்துக்கலாம் அது கூட பசு வெண்ணெய் கலந்து பணம் கற்கண்டு சேர்த்து அந்தி சந்தி இருவேளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கனாலே எந்த விதமான மூலமாக இருந்தாலும் அதாவது நவ மூலமும் நீங்கிவிடும் காரம் அதிகம் எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது புலால் உணவும் எடுக்கிறது தவிர்க்கிறது நல்லது அது நேரத்துக்கு உணவு சாப்பிட்றது ரொம்ப நல்லது என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துலி புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்